ீிாமமூர் சுேந்திரைபாயம் சூத்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கமாக்கயே அவரி மக்கே நம பவித்தம் சரி யவித் ஜீவன்தூபிணியை தை கோ நமோ நம நமஸ்ீய விவேகனந்தித்யே னந்தனந்த பிரம்ஜபாவயிரோ வைம் ஸ்ீச்சித்னந்த நமானி சய னோஸ்மேவாச்ச பிதா த்தமேவ் சாா த்தமேவீணம் மேவே சர்வ மமதேவாலின் புடயமருந்து நான்மறை ஆறு அங்கமுதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலகுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஓய்யன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனையும் ஸ்ரீ குருவையும் மனமொழி மெய்களால் போற்றி வணங்குகிறேன் உங்கள் அனைவருடைய நன்மைக்காக மனமாக பரார்த்தித்து வாழ்த்துகிறேன் அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து பயனுள்ள கருத்துக்களை நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு அருளியிருக்கிறார் இந்த தலைப்பின் கீழ் இதுவரை ஒரு சில கருத்துக்களை சிந்தனை பண்ணியிருக்கிறோம் மனித பிறவியினுடைய மகத்துவத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம் பகுத்தறிவின் மேன்மையை சற்று விரிவாகவே நினைத்து பார்த்தோம் சாஸ்திரங்களுடைய துணை அவசியத்தை பற்றியும் சிந்தித்திருக்கிறோம் சாஸ்திரங்கள் நம்முடைய குறிக்கோளையும் குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெள்ளத்தெளிவாக நமக்கு உபதேசம் செய்கிறது அருளுகிறது என்கின்ற கருத்தை பார்த்தோம் நம்முடைய குறிக்கோள் இன்பமாக வாழ்வது துன்பமில்லாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான குறிக்கோள் மன அமைதியோடு மனசாந்தியோடு வாழ வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோள் துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையை வாழ நம்முடைய குறிக்கோள் அதையும் மீறி துன்பம் வந்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவோடு வாழ என்பது நம்முடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கு சாதனமாக வழியாக இருக்கக்கூடியது நெறியாக இருக்கக்கூடியது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த உண்ண உணவு உடுக்க உடைக்கான பணம் பொருளாதாரம் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையான சாதனம் மனசாந்திக்கு ரெண்டுதான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் முக்கியமான சாதனம் தர்மம் அற அதுதான் துன்பமமில்லாத இன்ப வாழ்வுக்கு துன்பம் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்கின்ற வாழ்க்கைக்கு அதையும் மீறி துன்பம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியோடு கூடிய வாழ்க்கைக்கு அறம்தான் முக்கியமான சாதனம் ஆக மனசாந்தி என்கின்ற ஒரு லட்சியத்தை எல்லோரும் பெறுவதற்கு நிலையான மன அமைதியை பெறுவதற்கு முதல் சாதனமாக சாஸ்திரங்கள் வற்புறுத்தி கூறுவது அற வாழ்க்கையைத்தான் அடுத்த சாதனமாக சொல்லப்படுவது பிரம்ம ஆகவே அற முதல் சாதனம் இரண்டாவது சாதனம் பிரம்ம இந்த ரெண்டு சாதனம் தான் தத்துவஜானம் தர்ம ஞானம் தர்ம அனுஷ்டானம் தத்துவ ஜானம் அவ்வளவுதான் ஆக தர்ம அனுஷ்டானமும் தத்துவ ஜானமும் சாதனமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் காலையில் தத்துவ ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணுகிறோம் மாலையில் தர்மத்தை பற்றிய அறிவை ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மம் என்றால் என்ன என்ற சொல்லுக்கு பொருளை எல்லாம் ஒருவாறு விளங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கருதுகிறேன் வெறுப்பு வெறுப்பற்ற சாஸ்திர நெறிகளுக்குட்பட்ட பெரியோர்கள் வழிகாட்டி உள்ள நெறிப்படி நம்முடைய வாழ்க்கையை மரணப்பரியந்தம் அமைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் தர்மம் நம்முடைய உள்ளத்தின் அமைதியை தாங்குவது அறம் என்று பார்த்தோம் தர்மமாக இருப்பவனைத்தான் மக்கள் உண்மையிலேயே விரும்புகிறார்கள் அதை பற்றி விரிவாக சிந்தித்திருக்கிறோம் தர்மமாக வாழ்கின்ற வாழ்க்கை அற வாழ்க்கையானது நம்முடைய தவறுகளை எல்லாம் நீக்கி நம்மை ஒழுங்குபடுத்துகிறது நெறிப்படுத்துகிறது என்று பார்த்தோம் பிறர் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று நாம் கருதுகிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்யக்கூடாது பிரர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் இதுவே அறம் என்றும் விளக்கத்தை பார்த்திருக்கிறோம் அடுத்தபடியாக காலை முதல் இரவு உழங்கப் போகின்ற வரை திட்டமிட்ட சீரான வாழ்க்கை முறைக்குத்தான் அறம் என்று பெயர் என்றும் பார்த்தோம் இப்படி பல கோணங்களிலே அறத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம் அற வாழ்க்கையை பற்றிய அறிவை ஒருவாறு பெற்றிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் இதற்காக வேண்டி நாம் திருக்குறளிலே இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தலிலே இருக்கக்கூடிய குரல்களையெல்லாம் ஒவ்வொரு குரலாக படித்து இயன்றவரை அதற்கு பொருள் தெரிந்து கொண்டு வருகிறோம் முதல் அரண் வலியுறுத்தல் என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தோம் அறத்தின் ஆற்றலை உள்ளத்தில் பதியும் வண்ணம் உணர்த்துதல் என்று அறன் வலியுறுத்தலுக்கு பொருள் என்று பார்த்தோம் அற வாழ்க்கை முக்கியமாக முக்தியை கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதே சமயம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மையையும் அளிக்கக்கூடியது அறம் என்று பார்த்தோம் அறத்திற்கு மாறாக நடந்தால் நமக்கும் நம்மை சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்கும் பிறகு வருகின்ற தலைமுறைகளுக்கும் பெருங்கேடு விளையும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் இரண்டாவது குரல் அல அரண் வலியுறுத்தல் அறத்தை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஓயாமல் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் எல்லா வகையிலும் செய்ய வேண்டும் மூன்று கரணங்களாலும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மூன்றாவது குரலிலே பார்த்தோம் அறத்தின் நோக்கம் பிறருக்காக பிறரே பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல அறம் நமக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியது நமக்கு மன தூய்மை அளிக்கக்கூடியது எனவே அறத்தின் நோக்கம் அற வாழ்க்கையின் நோக்கம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை நான்காவது குரலிலே பார்த்தோம் அரண் வலியுறுத்தலில் அதை விளக்கமாக கூறினார் ஐந்தாவது குரலிலே மனதில் எத்தகைய மாசுகள் இருக்கலாகாது என்பதை வள்ளுவர் தெளிவுபடுத்தினார் பொறாமை என்னும் அழுக்கு இருக்கலாகாது பேராசை கூடாது பெரும் கோபம் கூடாது கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது இவைகள் இல்லாமல் இருப்பதுதான் மன தூய்மையின் அடையாளம் என்று அறத்தினுடைய நோக்கமாகிய மன தூய்மையின் தன்மை விளக்கப்பட்டது பிறகு அறத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுது முற்றுப்பெறும் என்று சொல்ல முடியாது இந்த உடல் வாழ்க்கை நிலையில்லாதது நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலும் ஏராளமான நோய்கள் நமக்கு வருகின்றன அறத்தை பின்பற்ற முடியாத அளவுக்கு நமக்கு எத்தனையோ இடையூறுகள் ஏற்படும் எனவே விரைவில் சென்று அறத்தை மேற்கொள்ளுக தர்ம அனுஷ்டானத்தை ஒத்தி போடக்கூடாது இன்றே சுபஸ்ய சீக்கிரம் இப்பொழுதே அதை துவங்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு அது நீ அறிவுபூர்வமாக சிந்தித்து செய்ய வேண்டும் இந்த தர்மத்தை கடைபிடிக்கிற ஒரு விஷயத்தில் குழந்தையாக இருக்கிற போது இந்த தர்மானுஷ்டானத்தை அம்மா அப்பா தான் கத்துக் கொடுக்கணும் வேற வழி கிடையாது அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாமே தவிர வேற ஏதோ சில ரீதியில் வந்து மேற்போக்கா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆழமான ஒரு அமைதியை அந்த குழந்தைகள் பிற்கால வாழ்க்கையில் நுகர முடியாது அனுபவிக்க முடியாது இது பெரியோர்கள் கண்ட உண்மை அனுபவ உண்மை பரிபூர்ணமான மன அமைதி வாழ்க்கையோட நல்ல ஆழமா அந்த டெப்த்து மனசாந்தியினுடைய ஆழத்தை பார்க்கணும்னா சிறுவயதிலேயே தாயும் தந்தையும் சத்குருநாதர்களும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு தர்மானுஷ்டானத்துக்கு வழிகாட்டணும் அதற்கு விவரம் வருகின்ற காலத்திலே இதுவரை கடைபிடித்த அறத்தினுடைய அருமை பெருமைகளை அறிவுபூர்வமாக விளக்கி சொல்ல வேண்டும் அது மிக அவசியம் இல்லை என்றால் அந்த குழந்தைகள் அதை விட்டுவிடும் இப்போ திருப்பராய்த்துறையில் குழந்தைகளுக்கு இங்கெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தர்மத்தை தான் டீச் பண்ணுறோம் அதாவது எப்படி இருக்கணும் டிசிப்ளின் என்ன காலேஜில் டிசிப்ளின் என்ன ஸ்கூலில் என்ன டிசிப்ளின்னு டீச் பண்ணுறோம் அந்த டிசிப்ளின் அருமை பெருமைகளை விளக்கி கூறவும் நாம் கடமைப்பட்டு அப்படி விளக்கி கூறினால்தான் அது பிறகு நிலச்சி நிற்கும் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டால் அது என்னென்னே தெரியாமல் ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னால் அதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் அதை பின்பற்றுமா என்பது சந்தேகத்துக்குரியது அந்த குழந்தைகள் அதை பின்பற்றுமா என்பது ஐயப்பாட்டுக்குரியது ஆகவே அது விளக்கி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது அவர்களுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் பெரியவர்களுக்கு அது விளக்கமாக தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா பெரியவர்களுக்கு அது விளக்கமாக தெரிந்திருந்தால்தான் இவர்கள் அறிவுபூர்வமாக பின்பற்றி குழந்தைகளுக்கு அதற்கு அறிவுபூர்வமாக இல்லாவிட்டாலும் அதை ஒரு கட்டுப்பாட்டிலே அதை பயிற்றுவிக்க முடியும் அது சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் பெரியவங்களுக்கு சரியாக புரிஞ்சிருந்தால் தான் குழந்தைங்களுக்கு பொழுது அதை வந்து அது குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ பெரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறோம் நான் வந்து பார்த்தேன் ஒரு இடத்துல இல்லை என்கிட்ட வந்து ஒரு குழந்தை கேட்டு அதை பற்றினா நான் ரொம்ப விரிவாக சொல்றது கடினம் ஒரு இடத்துல சிறு குழந்தைங்களுக்குலாம் பேச சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தார்கள் அந்த குழந்தைங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு அம்மா அப்பா சொல்கிறபடிதான் கேட்கணும் அம்மா அப்பா நமக்கு நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட மதிப்பும் மரியாதையும் உண்டு பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணி சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் நீண்ட நேரம் அந்த குழந்தைக்கிட்ட பேசியிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு கதைகள் எல்லாம் சொல்லி அம்மா அம்மா சொல்கிறது கேட்டால் என்ன கிடைக்கும் அம்மா அப்பா சொல்கிறதுனால என்ன நின்று நின்று கிடைக்கும் அம்மா அப்பா நமக்கு எவ்வளவெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீண்ட நேரம் விளக்கி சொல்லி முடித்ததுக்கு பிறகு ஒரு சின்ன பையன் வரா சின்ன பையன் ரொம்ப பார்க்கற ல பரம லட்சணமாக இருந்தான் அந்த பையன் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் இந்த பையன் கேட்ட கேள்வி சுவாமி நீங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்றீங்க எங்க அப்பா குடிப்பார் சொல்றான் அந்த பையன் எங்க அப்பா தினம் ராத்திரி குடிப்பார் இது சோ கால்டு பிராமின் ஃபேமிலி அது வந்து எங்க அப்பா ராத்திரி குடிப்பார் குடிக்கிற போது சில சமயம் நான் அந்த பக்கம் இருந்தேன்னா என்னையும் கூப்பிட்டு வற்புறுத்தி குடிக்க சொல்றார் சுவாமிஜி நான் குடிக்கலாமா அப்பா சொல்கிறதுனால நான் குடிக்கலாமா சுவாமின்னு கேட்டான் என் முகமே எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருவோம் நான் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி அந்த பையன்கிட்ட உபதேசம் பண்ணிட்டுருக்கேன் அந்த பையன் இப்படி கேட்ட உடனே நான் சொன்னேன் நீ சொல்லுப்பா குடிக்கிறது தப்பா சரியா அப்படின்னா அது பெரிய தப்பு இல்லையா சுவாமி குடிக்கிறது வந்து பெரிய தப்புன்னு தானே சொல்லியிருக்காங்க பெரியவங்கள்லாம் அது எப்படி அப்பா குடிக்கிறதை நான் இப்படி ஒத்துப்பேன் அப்படிங்கிறான் அந்த பையன் இது எவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க அப்பா அந்த பையன் இப்படி சொல்றான் அதை சொன்ன உடனே நான் சொன்னேன் இந்த ஒரு விஷயத்தில் இதை தவிர பாக்கி உங்க அப்பா மற்றதெல்லாம் நல்லதெல்லாம் சொல்றாங்களா உனக்கு அப்படின்னா மற்றபடி ஃபாதர் இஸ் வெரி குட் பர்சன் பட் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கிற போது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான் எப்போ உனக்கு அது தப்புன்னு தெரியுதோ அப்பா அந்த தப்பு செய்யறதுனால நீ அதை செய்ய இது பண்ணாத அப்பா கிட்ட என்ன பண்றது என்ன பண்றது ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஏதாவது கையக்கார கழுவி கொண்டு வீபூதி வச்சுக்கொண்டு ஏதாவது சொல்லவோ ஏதாவது பண்ண கூடாத அப்படி பண்ணாம ஒன்னும் பண்ணாரு இந்த சனி ராகு கேது இதெல்லாம் ஒழுங்காக ரொட்டீனாக வச்சுருந்தா என்னத்துக்கு திடீர்னு போய் இப்படி ஜோசியங்கிட்ட அலையணும் அலைஞ்சு பரிகாரம் பண்ணுறது இந்த ம இதை அந்த மலையை சுற்று இந்த மலையை சுற்று ஒன்றும் வேண்டாம் தேனும் காலையில காலையில் ஒரு ஒரு அரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் ஈஸ்வர விஷயத்துக்காக ஏன் நேரத்தை ஒதுக்கக்கூடாது ஈஸ்வர சிந்தனத்துக்காக ஏன் நேர நேரத்தை ஒதுக்கக்கூடாது இறை வழிபாட்டுக்காக ஏன் நேரத்தை ஒதுக்கக்கூடாது என்ன குறைஞ்சு போச்சு அப்படி ஒழுங்கா பண்ணினாலே போதாதா இதெல்லாம் வருமா என்ன கடவுளை வந்து காலையிலும் மாலையிலும் தொழுது வணங்கி வழிபட்டோமானா அத கொஞ்சம் நீண்ட நாள் பக்தியோட ஆர்வத்தோட செஞ்சோமானா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் ஒன்னும் பண்ணாரு இதெல்லாம் பயப்பட இதெல்லாம் திடீர்னு வந்து இப்படி எல்லாம் அவஸ்தப்படுறதுக்கு பண்ணிக்கணும் என்ன இல்லாமல் பாப திரவியோபீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர்கோவி கீர்த்தனம் இந்த கலியுகத்தில் புத்தி எல்லாம் ரொம்ப மழுங்கி போயிடுமா கலவு கல்மஷ சித்தானாம் ஒரே பாபம் பண்ணி பண்ணி புத்தி முழுக்க பாப கலவு கல்மஷ சித்தானாம் இந்த கலியுகத்தில் வந்து கல்மஷமாக இருக்கு பாப்ப திரவியோபீவினாம் ஜீவிக்கிற பணமெல்லாம் என்னென்னா பாப திரவ்யமா சம்பாதிக்கிற பணமெல்லாம் சரியான வழியில் பணம் வரலையாம் பாப திரவிய உபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அதில் வந்து விதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இந்த இந்த சொல்லி பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் வந்து சகசிரநாமத்தை ஷார்ட்கட்டில் பண்ணுறார் எல்லாத்தையும் வந்து அவரோட மெத்தடே வித்தியாசமாக இருக்கு ஆக இந்த சகசிரநாம அர்ச்சனையாக இருக்கணும் இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும் விதிக்ரியா விஹீனான கீர்த்தனம் நமக்கு என்ன கதின்னா ஏதோ கோவிந்தனையாவது கீர்த்தனை பண்ணப்பா இந்த கலிதத்தில் பகவான் நாமத்தை சொன்னாலே போருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க பகவான் சொல்ல நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதே பிச்சா மத்பக்தா எத்திர காயந்தி தத்த திஷ்டாமி நாரத இதெல்லாம் வந்து பழ பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் அதனால நான் வைகுண்டத்தில் வசிக்கிறது இல்லை பகவான் சொன்னாராம் இது ஒரு பக்தன் எழுதின ஸ்லோகம் நாகம் வசாமி வைகுண்டே அகம் வைகுண்டே நவசாமி நான் யோகி ஹிருதே பீச்சா யோகியினுடைய உள்ளத்திலையும் இல்லையா சும்மா எழுதி வச்சிருக்காரு இப்படி மத்பக்தா எத்திர காயந்தி என்னுடைய பக்தர்கள் எங்கு பாடுகிறார்களோ தத்திர திஷ்டாமி நாரத அங்க நான் நில்லு கேட்கிறேன்னாராம் இதெல்லாம் நான் சும்மா இதுக்கு ஸ்துதிக்காக சொல்றேன் எல்லாமே சரிதான் ஆகையினால இந்த தற் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சேன் குழந்தைங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணுன்னு நமக்கு ஞானம் இருக்கணும் எந்த ஒரு பெரியவங்க கற்றுக் கொடுத்தது இருக்கோ அந்த ட்ரெடிஷன் இருக்கோ அந்த ஒரு பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை பற்றி நாம் பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும் இது வந்து என்னது வெர்டிக்கல் வெர்டிக்கல்னால் என்ன அப்பா புள்ள அப்பா புள்ள அப்பா புள்ள இப்படி தான் வருது பரம்பரையா இப்படி இல்ல கீதையிலே பகவான் சொன்னார் இமம் விவஸ்வத்தை யோகம் புரோக்தவான் அஹமயம் ரிஷிபிர் பகுதா கீதம் பகவான் சொன்னார் இத நான் வந்து இந்த யோகத்தை நான் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் விவஸ்வானுக்கு சொல்லிக் கொடுத்தேன் விவஸ்வான் மனுவுக்கு சொல்லி கொடுத்தார் மனு இக்ஷ்வாகவுக்கு சொன்னார் இப்படி ராஜரிஷி பரம்பரையில் வர்ற விஷயம்ப்பா இந்த ஞானமல்லான்னு சொன்ன அதனால முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது சும்மா பேருக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் அதாவது என்ன பேருக்குன்னா என்ன அர்த்தம் அதுக்கு விளக்குன்னு சொன்னால் அர்த்தம் சொன்னால் புரியவே புரியாது அது எக்ஸ்பிளனேஷனை கேட்டால் நம்ம வந்து சரி இப்போ பண்ணுப்பா உனக்கு கொஞ்சம் இன்னும் பக்குவம் வரும்போது நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு பொறுமையாக சொல்லணும் அது வந்து கொஞ்சம் அமைதியாக சொல்லணும் நம்ம இங்கிதமாக அழகா அந்த குழந்தைங்க ஹிதமாக சொல்லணும் அப்படி ஹிதமாக பேசினோம்னு சொன்னால் அது குழந்தைகள்லாம் கேட்க தான் செய்யும் ஏன்னா நம்ம நடந்துக்கிற முறையில் இருக்கு நம்ம நடந்துக்கிற முறையை வச்சுத்தான் குழந்தைங்களை சொல்ல முடியுமே தவிர நம்ம மனம் போன போக்கில் இருந்துட்டெல்லாம் சொல்ல முடியாது ஆகையினால இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது முதல்ல படி நம்மெல்லாம் செய்கிறபோது நாங்கள்லாம் சிறு வயசில் சொல் செய்கிற போது எங்களுக்கெல்லாம் ஞானமே கிடையாது அது எதோ ரொட்டீன் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அப்பா பண்ணுவாங்க அது ஒரு ஒரு பெரிய கிரேட் திங் இப்போ அந்த வாய்ப்பு நிறைய குழந்தைங்களுக்கு இல்லை அவங்க வந்து ஏதாவது பாலவிஹார் கிளாஸ்க்கு அனுப்பவும் அங்கே அனுப்பவும் இங்கே அனுப்புவோம் அப்படி இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போமே தவிர ஒப்பேத்துறது இது வாஸ்தவமான முறை இல்லை இது ஒப்பேற்றுகிற முறை தான் இது நம்ம செஞ்சு காமிக்கிறதுக்கு ஈடு என கிடையாது நம்ம அங்கே வந்து இப்போ நம்ம எல்லாம் அங்கங்கே சத்சங்கத்துக்கெல்லாம் அனுப்புகிறோம் குழந்தைங்களை இங்கே போப்பா இந்த பாலவிஹார் கிளாஸ்க்கு போ அங்கே போ இங்கே போன்னலாம் சொல்கிறோம் ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்கிறதும் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு பல விஷயங்கள் அது மனதனுடைய சின்ன வயசாக இருக்கிறதுனால இருபது வயசு வரைக்கும் எதெல்லாம் என்ட்ரி ஆகிறதோ அதுதான் அதனுடைய பர்சனாலிட்டி அதனுடைய இது சில பேர் சொல்கிறாங்க அஞ்சு வயசுக்குள்ளேங்கிறாங்க பத்து வயசுக்குள்ளேங்கிறாங்க போனால் போகிறது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள அதுக்கு கொடுக்குற அந்த அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்ட் நம்ம கொடுக்கறது தான் அது அதை பொறுத்து தான் அதனுடைய சிந்தனை சிந்திக்கிற முறை எல்லாம் இருக்கும் அது ஆகையினால எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் நாம விவேகத்தோடு அதை அனுஷ்டிக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு அதை வந்து ஏதாவது ரொம்ப சில குழந்தைங்களாம் ரொம்ப கேள்வி கேட்கும்போது அழகாக சொல்ல தெரியும் பொறுமையா சொல்லணும் நாம் அப்படித்தான் தர்மத்தை காப்பாற்ற முடியும் தர்மத்தை வளர்க்க முடியுமே தவிர வேறு வழி கிடையாது இது வந்து வா வாழ்க்கை வடிவமாகத்தான் இருக்கணும் ஏன்னா சிஷ்டாச்சார பிரமாணம்னே ஒன்று இருக்கு சிஷ்டாச்சாரம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றோம் நம்ம எல்லாம் சரி இப்போ எதற்கு இந்த விஷயம் வந்ததுன்னு கேட்டால் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கும் பொழுது நாம் அதை புரிஞ்சு அனுஷ்டிக்கணும் அதை நாம் புரிஞ்சு அனுஷ்டித்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்கு வந்தேன் காலத்தில் சரியான காலத்தில் செஞ்சுடணும் நம்ம வாழ்க்கை காலம் மிகக் பெரியவங்களாம் சொல்கிறாங்க நம்ம இருக்கிறது மொத்தமே நூறு வருஷன்னு வச்சுக்கிட்டா கூட ராத்திரி நேரமெல்லாம் தூங்கி போகிறதுனால பகல் தூக்கத்தை சேர்க்காம சொல்கிறேன் ராத்திரி தூக்கத்தை மாத்திரம் கணக்கு பண்ணினா ஐம்பது வருஷம் அதுலேயே போயிடுறது இருக்கிறது மிச்சம் ஐம்பது வருஷம்தான் இருக்குது இந்த அதுவும் பாதியும் உறங்கி போகும்பாங்க ஆகையினால இந்த ஐம்பது வயசுல வந்து பார்த்தோம் கணக்கு போட்டு பார்த்தோமான வயசு வரைக்கும் நமக்கு ரொம்ப விவரம் தெரியுறதுன்னு சொல்ல முடியாது ஏதோ பண்ணிட்டு இருக்கும் அப்புறம் இருக்கிறது மொத்தம் எவ்வளவு முப்பது வயசு தான் இருக்கு இந்த முப்பது வயசுல வந்து எத்தனை வியாதி எத்தனை பிரச்சனை எவ்வளவு சிக்கல் நாமளா வீணடிக்கிற நேரம் எவ்வளவு நம்ம நேரத்தை வீணடிக்கிறதுக்கு வர்ற ஜனங்களும் இதுக்கு ஆளோட கதியே இப்படி இனி இந்த பக்கத்தையே எட்டி பார்க்காத ஆளுடைய அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க சிறப்பு செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற அழுக்காறு அவா வெகுழி இன்னா சொல் நான்கும் அறம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த அஞ்சு குரலுக்கும் பொருள் தெரிந்து கொண்டோம் இந்த ஆறாவது குரலுக்கு பொருள் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்காதேப்பா இன்னைக்கே செய்து விடு கிருஷ்ணர் எட்டாவது அத்தியாயத்தில் கீதையில் இப்படி சொல்லுகிறார் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தியே கலேவரம் தம் தமேவைத்தி தத் பாவம் சதா தத் பாவ பாவிதா ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது எதை நீ வந்து கடைசி காலத்துல பிரயாண காலேபி பிரயாண காலத்துல வந்து கடவுளை நினைக்கணும்னு சொன்ன பிரயாண காலம் எப்ப அதான் சொல்ல முடியாதுன்னா பிரயாண காலத்துல நீ பகவான நினைக்கணும்ப்பா நீ மரண சமயத்துல வந்து நீ மர கடவுளை நினைக்கணும்னு சொன்ன மரணம் எப்ப வரும்னு கேட்டா என்ன பதில் சொல்றது சொல்ல முடியாது எப்ப வேணாலும் வரலாம் அப்ப எப்போ வேணாலும் வரலாம்னா எப்ப கடவுள்னு நினைக்கிறதுனா எப்பவும் நினைக்கணும் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர்த ராமகிருஷ்ண பிரமன் சார் ஒரு அழகான உதாரணம் சொல்றார் ஒரு கையினால் பகவானை பற்றி கொள் மற்றொரு கையினால் உலக காரியங்களெல்லாம் செய்து கொண்டுரு நேரத்தை உருவாக்கிக்கொண்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நேரத்தை உருவாக்கிக்கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரெண்டு கையாலையும் பகவானை பிடிச்சுக்கோப்பா நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த பலாப்பழத்தை நறுக்கணும்னு சொன்னா கையில் எண்ணெயை பூசிக்கொண்டுதான் பலாப்பழத்துக்குள்ள கையை விடுறோம் இல்லாட்டி அது ஒட்டிக்கும் அது மாதிரி தர்மானுஷ்டானம் ஈஸ்வர பக்தி இந்த இந்த விஷயங்கள் சத்சங்கங்கள் எண்ணெயை தடவின்றி இந்த விவகாரத்தில் இருக்கணும் இந்த ரிஷிகே சிவானந்த சுவாமி ஒரு கதை சொல்லுவார் ஒரு காட்டுல சுகவாசின்னு ஒரு கீரி இருந்தான் அவர் எல்லாத்துக்கும் பேர் விட்டுடுவார் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் பண்ணுவார் சில எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப லைவாக எல்லாம் சொல்லுவார் அவர் இந்த காட்டில் ஒரு கீரி பிள்ளை இருந்தான் அதுக்கு பேர் சுகவாசின்னு பேரா சுகவாசி அது என்ன பண்ணுமா அந்த காட்டுக்குள்ள காடு கீரி பிள்ளை இருக்கிறது பாம்பு இருக்க தானே இருக்கும் இடையிலடையில் பாம்புகளோடு சண்டை போட வேண்டி வந்துருமா அது அங்கங்கே பாம்பு வரும் பாம்போட சண்டை போடுவான் சண்டை போடுறது நேக்கா திரும்பிக்கும் இந்த கீரி அது கடிபடாம பார்த்துக்கும் அதையும் மீறி சில சமயம் கடிபட்டுடுமா கடிபட்டா அதுக்கு தெரியுமா பகவான் அதுக்கு இன்ஸ்டிங்டா சொல்லி வச்சிருக்காரு நேர காட்டுக்குள்ள போய் அதுக்குன்னு ஒரு மூலிகை அது பேர் வச்சிருக்காரு சஞ்சீவி மூலிகை அந்த சஞ்சீவி மூலிகையை போய் அந்த சஞ்சீவி மூலிகையை போய் படிச்சு கடிச்சு தின்னு அதுவே கொஞ்ச நேரம் ரெண்டு விஷத்தை வெளியில கக்கி சரியாயிடுவான் திரும்ப திரும்ப வருல் வசிக்கின்றரி பிள்ளைகள் நம்ம பாம்புகளோட சண்டை போட வேண்டியிருக்கு என்னன்னா இன்னொருத்தருடைய ராகத்வேஷத்தோட மற்றவங்களுடைய விருப்பு விருப்புகளோட காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம்ங்கிற பாம்புகளோட சண்டை போட வேண்டி இருக்கு அப்படி சண்டை போடுற போது சில சமயம் ஜாக்கிரதையா தான் இருக்கும் அதையும் மீறி சில சமயம் அதெல்லாம் கடிச்சு அது நம்மளை அஃபக்ட் பண்றது அப்ப என்ன பண்றதுன்னா நேரப்போ ஞான வேள்விக்குன்னா ஞான வேலிக்கு போ சத் சங்கத்துக்கு போ ராமகிருஷ்ண மட்டத்துக்கு போ எங்காவது சத் சங்கங்கள்லாம் எங்க நடக்கிறதோ கோவிலுக்கு போ அங்கெல்லாம் ஏதாவது மகான்கள் சொல்ற வார்த்தை எல்லாம் அதுதான் சஞ்சீவி மூலிகை அமிர்தம் சாப்பிட்டுட்டு என்ன பண்றதுனா ஞானவேல் முடிஞ்ச உடனே என்ன பண்றதுனா பழபடியும் சண்டை போட வேண்டியதா இதே பலத்தை வச்சு என்ன பண்றதுன்னா போடு இதே விவகாரத்துல எல்லாம் வந்து என்னன்னா எப்பவுமே நம்முடைய விவகாரமே என்னன்னா இன்னொருத்தருடைய ராகத்வேஷத்தோட மோதறது தானே நம்ம வேலையே அவங்களுடைய ராகத்வேஷம் நம்ம பேர்ல மோதுகிறது நம்முடைய விருப்ப விருப்பு நம்முடைய விருப்ப இருப்பு அவர்களுடைய விருப்ப இருப்பு ரெண்டும் மோதி கொள்ளுகிறது அந்த மோதிக்கிற போதுதான் அது நிறைய பாடம் கத்துக்கிறோம் அதனால நமக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கிறது அனுபவம் கிடைக்கிறது ஞானம் அதனாலேயே ஞானம் நிறைய விருத்தியாகும் எதுக்கு சொல்லுகிறோம்னா இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்றது இந்த அன்றறிவாம் என்ன செய்யறதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன் இந்த சொல்லி இருக்கு எப்பவுமே குருமராஜனுடைய உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன் ஒரு கையினால பகவான பிடிச்சிக்கோ மற்றொரு கையினால் காரியங்களை செய்து கொண்டிரு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் கிரீன் ரூம் இதெல்லாம் ட்ராமா தானே உலகமே ஒரு நாடக மேடைன்னா நிறைய சொல்றாங்க உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் நன்றாக விளையாடு உலகம் ஒரு நாடக மேடை நன்றாக நடி அப்படின்னு நிறைய சொல்றாங்க அதனால க்ரீன் ரூம்னா என்னென்ன ஈஸ்வரன் பகவான் அதனால நம்ம பிறந்ததுக்கு முன்னாலையும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் பகவான் தான் நமக்கு ரிலேஷன் வாஸ்தவமான பந்தம் நமக்கு இறந்த பிறகும் அவர் உண்மையான உறவினர் இப்பவும் உண்மையான உறவினர் அவர் அதனால என்னது அம்மை நீ அப்ப நீ அன்புடைய மாமனும் மாமியும் அப்படின்னு பாடியிருக்கார் திருநாவுக்கரசர் குருவுக்கும் சொல்றோம் பகவானுக்கும் சொல்றோம் சொல்லுகிறோம் ஆகையினால நம்ம காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் ஞாபகம் எல்லாம் இருக்கணும் ஈஸ்வர சிந்தனையோட தர்மானுஷ்டானம் அது நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒத்தி போடக்கூடாது இப்பொழுதே செய்ய ஆரம்பிச்சுடும் சரி இன்னைக்கு தான் எனக்கு பகவான் இதை கிடைச்சி இப்போ நாள் வரைக்கும் பண்ணலைன்னா கூட நமக்கு என்ன ஒரு பாக்கியம்னா இன்னும் நம்ம ஃபேமிலியிலலாம் அதெல்லாம் இருக்குது நம்ம பிளட்டில் நம்மளை அறியாமல் அது இருந்துகிட்டு இருக்குது அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வேள்வியெல்லாம் இந்த கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஊடக சாதனங்கள் டிவி மாதிரி மீடியாக்கள் பேப்பர்கள் இதெல்லாம் பார்த்து கித்து மனசை கெடுத்து வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் மனம் போன போக்கெல்லாம் போக கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான் அது மாதிரி இந்த வழியில போகலாமாப்பா பகவான் வந்து நமக்கு அருமையா வச்சிருக்கார் சக்கனி ராஜ மார்க்கமும் நல்ல வழி போட்டுக் கொடுத்துருக்கார் ஏன் கரடுமுரடான பாதையில் போய் அவஸ்தப்படணும் நம்மளையும் பின்னாடி வேற அந்த நீயமானா யதாந்தாக மாதிரி நம்ம குழந்தைங்களையும் தப்பான வழியிலேயே என் போகணும் நம்ம திங்கிங் பேட்டர்னிலே நிறைய தோஷம் இருக்கு நம்முடைய சிந்திக்கிற முறையிலேயே ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அது ஊரம் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தப்பாக சிந்திக்கிறாங்க தப்பாக சிந்திக்கிறதையே சரியான சிந்தனைன்னு தப்பாக நினச்சின்ட்டு இருக்காங்க ஒரு மகான் சொல்றாமஞ்சலி மாதர் மேதினி தாத்த சகே சுபந்தோ ஜல கடைசியில பஞ்சபூதங்களாம் கூப்பிடுறார் ஓ பஞ்சபூதங்களே உங்களுடைய சேர்க்கையால் நான் நல்லதொரு உடல் பெற்றேன் இப்பொழுது நான் இந்த உடலை உங்களுக்கு பிரித்து தரப்போகிறேன் நான் மிக்க மகிழ்ச்சியோடு சரீரத்தை விடுகிறேன் அந்தய பிரணாமாஞ்சலி உங்களுக்கு கடைசி வணக்கம்னு பஞ்சபூதங்களுக்கு சொல்றார் சாகரபோத ஆகினால் இந்த தர்மானுஷ்டானம் அற வாழ்க்கை இந்த தர்மானுஷ்டானங்கிறது நம்ம இன்னைக்கே ஆரம்பிச்சோம் நிறுத்தக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் அதுல ஒரு ருச்சியை வளர்த்துக்கணும் கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுளே இந்த கொடு அதுல ஒரு ஈடுபாட்டை கொடு ஒரு ஆசையுடு அரட்டை அடிக்கிறது அந்த ருச்சி அழி இந்த இத விஷயத்துல ருச்சியை குடு அப்படின்னு பகவான் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணும் பகவானே அதை கொடு அந்யதா சரணம் நாஸ்தி எனக்கு சந்தோஷத்துக்கு வேற கதியே கிடையாது துவேவ சரணம் அம்மா நான் உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறேன் தஸ்மாத் காரண்ய பாவேன ரக்ஷரக்ஷ மகேஸ்வர அதனால அதே கேட்கணுமே தவிர மற்றதெல்லாம் சும்மா பேருக்கு தான் நம்ம ஊர் உறவுகள் மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் நண்பர்கள் யாரும் நம்ம கூட வரலை யாரும் நம்ம கூட திரும்பி வரப்போறதில்லை அதனால் நேற்றுக்கு அந்த உதாரணம் சொன்னேன் ரயிலில் பிரயாணம் பண்ணும் பொழுது இறங்கி ஏதாவது பொருள் வாங்கினாலும் நம்ம லட்சியமெல்லாம் அந்த சிக்னலில் நம்ம போய் சேர வேண்டிய இடம் டெல்லியோ பாம்பேயோ எதோ ஒன்று அதே மாதிரி நம்ம லட்சியம் வந்து கடவுளை அடையிறது மோட்சத்தை அடையிறது பேலன்ஸ் மைண்டை பெறது சமத்துவம் பெறது என்ன வேணாலும் மொழிகளை போட்டுக்கோங்கோ பரிபூர்ண நிம்மதி என்ன வேணாலும் போட்டுங்க அதுக்கு சரியா உழைக்கணும் அந்தந்த மன நிம்மதிக்காக சரியா உழைச்சாகணும் நம்ம அந்த அந்த விஷயத்துக்கு சரியா உழைக்கிறது இந்த உடல் வாழ்க்கை உடல் தேவைகளுக்கு மட்டுமே உழைக்கிறோம் உள்ளத்தை பண்படுத்துவதற்காக அதற்கென்ற முறையிலே உழைக்க வேண்டும் ஒன்றும் கடினமே கிடையாது கொஞ்சம் புரிஞ்சா போறோம் கொஞ்சம் புரிஞ்சு மனசு வச்சு கடவுள்கிட்ட பக்தியை பண்ணினா இது பண்ணாமல் இருக்க முடியாது ரொம்ப அழகா இருக்கும் இல்லாட்டி அவங்களாம் பாடுவாங்களா பெரியவங்கள்லாம் எவ்வளவு அனுபவிக்கிறாங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நம்முடைய தேசத்தில் தோன்றின எத்தனையோ பெரியவர்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு பாரதம்னாலே என்ன தெரியுமா பா என்றால் அறிஒளி அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்தது இப்போ இருக்கா தெரியல இப்ப மழை விழிப்புணர்வு அறிவொழின்னு பேர் அறிவொளி ரத்தம் மகிழ்ச்சின் அறிவிலே மகிழ்புகின்ற மக்கள் வாழ்கின்ற நாடு அறிவு வாழ்ந்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைகின்ற மக்கள் வாழ்கின்ற நாடு புல நின்பங்களிலே நாடு என்று பொருள் அல்ல புல எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்று அறிவுபூர்வமாக தெரிந்து வாழ்கின்ற நாடு இதுல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழை நாடு திருக்குறளை படின்னு அர்த்தம் அதன்படி வாழ்வாயாக அதற்கு தக நிற்க அந்த காலத்திலேயே கோயம்புத்தூர்ல ஒரு பேப்பர் பழைய பேப்பர் கடையில் எழுதி போட்டுருந்தான் மேட்டுப்பாடைய ரோடில் கற்க கசடர கற்பவை கற்றவின் விற்க எடைக்கு தக அப்படி சொல்லி வேர்கட வாசன் விற்க எடைக்கு தகவிரி சும்மா உங்களை சிரிக்க வைக்கிறதா சொன்ன ஒன்றும் தாத்பரியம் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஆடியன்ஸ் சைக்காலஜி அப்படி ஒரு என்ன பண்றது அப்ப அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதெல்லாம் அறிவு பூர்வமாக வாழ்கின்ற நாடு அப்படி பெரியவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க ஞானத்திலே தவ மோனத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு அதில் அப்பேற்பட்ட ஒரு தேசம் எல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி சொல்ற நல்ல சரியான நேரம் அமெரிக்காவில் கரண்ட் போயிடுச்சு மூணு நாளைக்கு அங்கே கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா வாழ்க்கையை பற்றி கற்பனையே பண்ண முடியாது மூணு மணி மூணு நாள் போனது அவ அங்க சிக்னல் அப்படியே நின்னவன் நின்னவன் தான் எல்லாம் அங்கங்கே பெரிய பெரிய கோட்டைஸ்வரெல்லாம் பிளாட்ஃபாரத்தில் படுத்தான் ஆனா அந்த நேரத்தில் எங்கேயுமே தண்ணி கூட கிடைக்கல ஏன்னா எல்லாம் வந்து இந்த கார்டு எனது கிரெடிட் கார்டு எாத்துக்கும் சரியா பகவான் புளிய வச்சுட்டார் இது வேணும்னே பண்ணாங்கன்னு சில பேர் சொல்றாங்க உண்மையோ தெரியாது அப்ப நம்ம ஊர் பஞ்சாபி ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறவர் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி சாப்பிடு தண்ணி குடி சாப்பிடு இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காரு வாரி வாரி கொடுத்துருக்கார் ஏன்னா நம்ம தமிழ் இந்தியாவிலேயே ஹாஸ்பிட்டாலிட்டியில் எல்லை கிடந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அது பஞ்சாப் தான் நம்மெல்லாம் கூட அப்புறம்தான் பஞ்சாப் மாதிரி அது ஓவர் ஹாஸ்பிட்டாலிட்டியாகவே தோணும் சில சமயம் அளவுக்கு மீறி விருந்தோம்பலாகவே தோணும் நான் சுற்றி பார்த்துருக்கேன் பஞ்சாப் அதனால தான் சொல்கிறேன் ஒரு வீட்டுக்குள்ளே போகணும்னு வச்சோங்கண்ணே உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அவங்க எப்படிலாம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு வச்சுக்கலேன் வீட்டில் எப்போவுமே அந்த முன்னாடி ரிசப்ஷன் கால் அங்கே யாருமே ஒல்லியாகவே கிடையாது அந்த ஊரில் ஒல்லியாக நீங்கள் ஆளே பார்க்க முடியாது பெர் கேபிட்டா வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த கேபிட்டல் ரூபா இருக்க வருமானம் ஜாஸ்தி பஞ்சாபில் ஏன்னா பக்ரா நங்கள் டேம் இது பெரிய தண்ணி வளம் பஞ்சாபு அஞ்சு நதி இருக்கிற ஊர் அது அதனால் விளைச்சல் விவசாயம் நல்லா கடும் உழைப்பாளிகள் சரிதார்ஜிகள்லாம் அவங்க வந்து கூட்டு குடும்பம் தனி குடும்பமே கிடையாது வீட்டுக்குள்ள போனோம்னா அந்த வாசல்ல ரிசப்ஷன் எப்பவுமே ஒரு பெரிய ஒரு எல்லா ஒரு அஞ்சாறு ஒரு ஒரு தட்டு பெட்ஸா வச்சிருப்பாங்க அரை இருக்கும் அதில் அதுல வந்து பாதாம் பருப்பு இந்த பிஸ்தா பருப்பு கல்கண்டு அது இது தாட்சை கிஸ்மிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ட்ரை ஃபுல்லாக தண்ணி எடுத்துன்னு வருவாங்க ஆளுக்கு தண்ணி கொடுப்பாங்க கொடுத்துட்டு இந்த இதை வந்து நீட்டுவார் அந்த வீட்டு எஜமானம் வந்து சாப்பிடுவோம் நீட்டுவார் ஒரு ஒருத்தட்டையும் நீட்டுவார் நீட்டுவார் எடுத்துங்கம்பர் எடுத்துங்கம்பர் எல்லாத்தையும் நீட்டுங்க இவர் முடிச்சுட்டு போன உடனே வந்த உடனே அவங்க அந்த வீட்டு அம்மா வரும் எல்லாத்தையும் காமிக்கும் அவர் அங்கே எல்லாம் வீட்டில் குறைஞ்சது பத்து பத்து அணுமா குறைஞ்சது பத்து அத்தனை பேர் வந்து வரிசையாக நீட்டுவாங்க இது பெரிய ரிச்சுவல் மாதிரி இருக்கும் நீட்டுவாங்க இத்தனையும் சாப்பிட்டு ஒரு ஒருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா என்ன இருது நம்மளும் அப்படி ஆயிடுவோம் அவங்க இந்த அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க அவங்களை நம்பிதான் இருக்கு எல்லாருமே வாழ்க்கையில இதுக்கு இந்த ஹார்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஒரு அஞ்சு லட்சம் தனியாக எடுத்து வச்சிடறான் தனியா சம்பாதிக்கிற படத்துல அவனுக்கு தெரியும் வரத்தான் போறது அது என்னது பிரிச்சுதான் இவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் வரிசையா கொடுத்து முடிச்ச உடனே சரி முடிஞ்சது டேம் நினைச்சா திரும்பவும் வருவார் பழைய சம்பிரதாயம் அவங்க அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப அப்புறம் நிற்பாங்க அப்புறம் என்னன்னா இது முதல் ஐட்டம் அதுக்கப்புறம் ஜூஸ் வரும் அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடலாமா பாங்க இப்படியே சாப்பாடு போட்டு அந்த தேசம் பஞ்சாப் தேசம் எதுக்கு சொல்றேன் அமெரிக்காவில் இந்த பஞ்சாபி ஹோட்டல் வச்சிருந்தவர் எல்லாத்தையும் அதுக்கு காரணம் என்னது தர்மம் அப்படின்னா இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்ல பாடம் இந்த நாட்டை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ண பொழுது நம்ம நாட்டில் இருந்த பல அன்ன சத்திரங்களை மூடினாங்க அதுக்கெல்லாம் நிறைய ஆதாரம் ஏன்னா நம்ம தேச வேதங்கள்லாம் அன்னதானத்தை அப்படி சொல்லுகிறது வேத ஒரு மந்திரம் இருக்கு வேதத்துல என்னை வழங்காதவனை நானே தின்றுவிடுவேன் அப்படின்னு அன்னமே பேசுறது அகமன் நமதீ உணவு பேசுகிறது உணவே பேசுற மாதிரி சொல்லுகிறது உணவு என்ன பேசுகிறது வழங்காமல் சமம் தானம் நியாஸ் பரம் விரதம் ந காயத்ரி பரோ மந்திரஹா ந மாத்துர் தெய்வத்தம் பரம் அன்னதானத்துக்கும் தண்ணி தானத்துக்கும் சமமான தானம் கிடையாது ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருந்து துவாதசி இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி பாரண பண்ற மாதிரி விரதம் கிடையாது காயத்திரியை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் கிடையாது அம்மாவை உயர்ந்த தெய்வம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கு அப்படிப்பட்ட தேசம் நம்முடைய தேசம் எதுக்கு சொல்றேன் இந்த தர்மத்தை கடைபிடிச்சதுனால அவங்க நீங்க அன்னம் பகு சொல்லி பஜாஜ் ரிசர்ச் பாலிடிக்ஸ் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு அவங்க ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க தமிழ்லையும் போட்டிருக்காங்க அது அதுக்கு பேர் அன்னம் பகு குர்வீத்த அப்படின்னு புக்கோட பேர் இந்த அன்னம் பகு குருவீத்தங்கிறது வேத வாக்கியம் அதை வச்சு அந்த புக்கு பேர் போட்டிருக்காங்க அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டினுடைய அன்னதானத்தை எப்படியெல்லாம் சீரழிச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்து வாட் இஸ் திஸ் சாப்பாடை கொடுக்கறது இன்னொருத்தனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கல்ச்சரில் இருக்கிற இந்த அம்சம் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுத்தது அதனால எத்தனையோ ராஜாக்கள்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தயவு செஞ்சு எங்க அன்னதானத்தை நிறுத்திடாதீங்க இது எங்களுடைய பண்பாட்டினுடைய உயர்ந்த அம்சம் இது எங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கக்கூடியது தயவு செஞ்சு இது நிறுத்தாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சிருக்காங்க அதையும் மீறி அதெல்லாம் நிறுத்திருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் போற அக்கா மடம் தங்கச்சி மடம் இதெல்லாம் அன்னதான சத்திரங்கள் அத்தனையும் வந்து புண்ணியமா அதை வந்து நிறுத்துறதுக்கு என்ன ஒழிவுட அந்த அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரன் எல்லாம் படிக்காங்க எதுக்கு சொல்றேன் நம்முடைய தேசம் வந்து இந்த மாதிரி தர்மத்திலேயே சிந்தனை உள்ளது செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு திருக்குறளில் சொல்லியிருக்கு வந்ததாவது ஒரு விருந்து வந்துட்டு போன பிறகு அடுத்த விருந்து வருமானு பார்த்துட்டு இருப்பானான் அவன் தேவர்களுக்கு நல் விருந்துன்னார் வள்ளுவர் இப்படி விருந்தோம்பல் இது மாதிரி எத்தனையோ தர்மங்களை எல்லாம் பண்ணின தேசம் அதனாலதான் இந்த தேசத்துக்கு என்ன பேர் தெரியுமா போக பூமின்னு பேர் இல்லை இது தர்மபூமி புண்ணிய பூமி ஞான பேர் வச்சாங்கன்னா இங்க தர்மத்தை கடைப்பிடிச்சே சந்தோஷமா வாழ்கிற நாடு நம்ம சந்தோஷத்துக்கு காரணம் நாம் அனுஷ்டிக்கிற தர்மம் அறத்தான் வருவதே இன்பம் ஆகவே இதெல்லாம் வந்து இதெல்லாம் மத்தவங்களுடைய தாக்கம் இன்னைக்கு நாம வந்து வசதியா வாழ்றதெல்லாம் வெஸ்டர்ன் திங்கிங்கினுடைய இன்ஃபுளு அவர்களுடைய தாக்கம் ஆனா அந்த காலத்துல எல்லாம் வாழ்க்கை உயர்ந்த சிந்தனைன்னு சொல்லி இருக்கிறார்கள் அது நன்றாக அனுஷ்டித்து இல்லாட்டி இன்னைக்கு இவ்வளவு ரிச் கல்ச்சரை நம்மளால பார்க்கவே முடியாது இது இப்பவும் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருந்தோம்னா இதை காப்பாத்துக்கலாம் கஷ்டமே இல்லை இதை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா கடைபிடிக்கிறது தான் வழி வேறு வழியே கிடையாது அனுஷ்டிப்பதை தவிர வேறு வழி இல்லை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் விட்டிருந்தா கூட அதை திரும்பவும் புரிந்து கடைப்பிடிக்கத்தான் வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் இதை பற்றி சொல்லும்பொழுது நேற்றுக்கு ஒரு விஷயம் ஆரம்பித்தேன் அதாவது குழந்தை பிறக்கிறதுலருந்து இறந்து போகிற வரைக்கும் செய்யக்கூடிய சடங்குகளுக்கெல்லாம் தர்மம்னு பேர் அது யாரும் விடக்கூடாது நிறைய பேருக்கு அதுல வந்து என்னெல்லாமோ அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதை எல்லாமே விளக்க போறோம் அதுக்கு நான் புசமே போடுறதா இருக்கேன் திட்டம் போட்டிருக்கேன் இதெல்லாம் விளக்கி சொல்றது ஏன்னா நம்ம தேசத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதை வந்து சிம்பிளா பண்ணலாம் ஏன்னா பெரிய அளவுக்கு பண்ணாட்டா கூட அதை எளிமையா அழகா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கிரமத்தையே செய்யணும் நினைச்சு கொண்டிருக்கேன் பகவான் என்ன அனுகிரகம் அனுப்புறாரு தெரியாது அதை வந்து இந்த குழந்தை பிறப்பிலிருந்து இறந்து போகிற வரைக்கும் எல்லா விதமான ரிச்சுவல்ஸ் அந்த ரிச்சுவல்ஸ் தான் நம்ம கல்ச்சரை பா நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்கிறது இங்கே இருக்கிற போது நிறைய பேருக்கு அதோட அருமை பெருமை தெரியல அங்கே போன பிறகு அவன் தன்னோட கல்ச்சரை பெருமையாக சொல்கிற போது உன்னைக்காட்டிலும் பெருசும் சொல்லிக்க வேண்டியிருக்கு நம்ம வெளிநாட்டில் அப்போ வந்து அவன் வந்து நானூறு வருஷம் கலாச்சாரத்தையும் ரொம்ப பெருசாக பேசுகிறான் அப்போ நம்ம சொல்ல வேண்டியிருக்கு உனக்காவது நானூறு வருஷம் எங்களுக்கு காலமே தெரியல ரொம்ப காலமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு அங்கே போனோன்னு அபிமானம் வருது நம்ம பண்பாட்டில் ஆகையினால இங்கிருக்கிற போது இதோட அருமை தெரியல அங்கே போன பிறகு இதனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிகிறது அவங்க அவங்க பேசுறத வச்சு தான் இவர் பண்றார் ஆகையினால நம்ம வந்து இந்த சடங்குகளை எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஒழுங்காக செய்யணும் அதெல்லாம் சரியா செஞ்சா ஒரு மனோவியாதியும் வராது திரும்பவும் சொல்றேன் சனி ஒன்னும் பண்ணாரு அஷ்டமத்து சனி ஏழ சனி மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி ஒரு சனி முடிந்த பெரிய சனி என்ன தெரியுமா இந்த அறியாம தான் அது எல்லாருக்கும் பொதுவாவே தேசத்துக்கே பிடிச்ச மகா சனி ஆகையினால சனி நாம் சனி அதனால ஜாக்கிரதையா நான் ஒண்ணு சனி ஒண்ணு எனக்கு ஒண்ணும் சனிக்கு எனக்கு ஒன்றும் பொறாமை இல்லை எனக்கு சனி பேர்ல ஒரு பொறாமையும் இல்லை அவரே சொல்றார் கொஞ்சம் விஷயத்தை ஒழுங்கா சொல்லப்பா எல்லாருக்கும் எனக்கு சொல்ற அதுதான் ஏன் இப்படி அனாவசியம் நானே பகவான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இவன் வந்து என்ன வந்து சுத்திகிட்டே இருக்கான் அப்படிங்கிறார் நீலாஞ்சனசம் ஆபாசம் ரவி புத்திரம் யமா கிரஜம் சம்பூதம் தன்னமாமி அதுவே தகராறு எல்லாரும் சனி ஈஸ்வரர் அவர் சனியாகவும் இருக்கார் ஈஸ்வரனாகவும் இருக்காருன்னு புதுசா யாரோ ஒருத்த வியாக்கியானம் பண்ணிட்டான் அது கிடையவே கிடையாது தான் அவருக்கு பேர் ஹி சரதி சரத்தின்னா என்ன அர்த்தம் மெதுவா நகர்றவர் அர்த்தம் அதனாலதான் ஒரு இடத்துல உட்காந்துருன்னா ரெண்டாம் வருஷம் உட்காந்துடுறாரு பாருங்களை மற்ற கிரகமெல்லாம் பாருங்க சூரியன் ஒரு மாசம் ரெண்டே நாள் தான் ஜோசியம் தெரியும் ஏன் வச்சுங்க சந்திரன் ரெண்டு நாள் தான் புதன் சுக்கரன் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க குரு ஒரு வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பார் இவர் மாத்திரம்தான் மெதுவார் நகருவார் சில சமயம் வக்கரம் வேற திரும்பிடுவார் ஒரு அம்மா வந்து எங்ககிட்ட சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு வருஷமா பல்வலியம் இதெல்லாம் தெரியணும் நீங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு வருஷமா பல்வலியம் அந்த பல்வழி அம்மா வந்து இந்த பேர் பல்வழி அம்மா அந்தம்மா பல்வழி அம்மா வந்து என்ன சொன்னாங்க சுவாமிஜி யூ டோன்ட் பிலீவ் மீஸ்தவம் தான் அந்த யூ டோன்ட் பிலீவ் மீ அதாவது நான் வந்து ரெண்டு வருஷமாக நான் எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தேன் இந்த பல்வழியே சரியாகலை அப்புறம் என்னாச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டேன் அவர் என்ன பண்ணார் வீட்டை எல்லாம் பார்த்துட்டு என்ன இல்லாமல் சிலதெல்லாம் சொன்னார் பரிகாரம்லாம் சொன்னார் இப்படி வெயினார் இங்கே ஒரு கல்லை வெயினார் அங்கே இப்படி நீட்டுனார் இப்படினார் இந்த ஜன்னலை மாத்தினார் அந்த மாடியில் ஒரு ஜன்னல் சரியில்லைன்னு சொன்னார் அதை மாத்தினே சுவாமி பல்லு போயிடுச்சு ஆஹா ஜன்னலுக்கும் பல்லு இருக்கிற சம்பந்தத்தினுடைய காரணக்காரிய வாதம்னா இதுக்கு ஈடு இணையே கிடையாது இப்படியெல்லாம் ஜனங்கள் வந்து இதை நான் வந்து தப்பு சொல்லலை அதுக்கு ஒரு லிமிட் அளவு இருக்குது எந்த வீடாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது உங்கள் வீடு இல்லை இது பகவானோட வீடுன்னு நினைச்சி பாருங்கள் உங்களுக்கு எதா ப்ராப்ளம் வரதான்னு பாருங்க நான் ஒன்று வாஸ்து சாஸ்திரம் படித்து அவங்க சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் எகெயின்ஸ்ட் கிடையாது நாங்களும் வாஸ்து பார்ப்போம் அதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு தர்மம் இருக்குது எப்போ பார்த்தாலும் விழுந்து எடுத்தால் இந்த ஜோசியம் சில பேர்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த கிளி ஜோசியம் அணில் ஜோசிய எலிருந்து ஜோசியம் இது அப்புறம் எப்ப பார்த்தாலும் இந்த ஃபிளைட்ல போனா கூட இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சுவாமிஜி இன்னும் பாம் ரீடிங் இப்படின்னா நான் ஹெட் ரீடிங் தான் சாமியார்னா கை ரேக தான் சொல்லுவார் நினச்சின்னு இருக்கா என்ன இது மூணு நாலு தடவை நடந்தாச்சு இப்படி பாவம் ஜனங்களுக்கு நான் இதை வந்து இதெல்லாம் இது சொல்லலை ரொம்ப அதுக்காக ஓவராக இப்படி போகக்கூடாது அதுக்கு ஒரு அளவு இருக்கு நான் வந்து கூடவே முழுக்க விட்டுடுங்க நான் சொல்லலை அப்புறம் இவர் தான் விட சொன்னார் அதனாலதான் வந்துன்னு சொன்னா நான் என்ன பண்றது ஆனால் அது அந்த வீடு உங்களு நினைங்க இது பகவான் உங்களு நினைக்காதீங்க இப்போ இந்த இடம் இருக்குன்னு சொன்னா இந்த வீட்டு வாசலையே போட்டிருக்கணும் இது பகவானுடைய கிரகம் அவர் எங்களுக்கு இதை கொடுத்துருக்கார் நாங்கள் கொஞ்ச நாள் இதில் வசிக்க போறோம் இதுக்கு பிறகு எங்கள் குழந்தைங்க இருப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க குழந்தைங்க அந்த வீடு எப்படி நிரந்தரம் வள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னும் இந்த உயிருக்கு சிறைய நிலையான இருப்பிடம் கிடைக்காதனால தான் சுத்தின் புக்கில் ஒரு குரல் இருக்கு இடம் கிடைக்காதனால்தான் இன்னும் இந்த உயிர் வந்து அலைந்து கொண்டு இருக்கிறது போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அல்ல இந்த வாஸ்து இதெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை ஜோசியத்தையோ வாஸ்துவையோ நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை அதுலேயே அமைங்கி போகக்கூடாது அது எவ்வளவு தூரத்துக்கு உபயோகம் பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும் ஏதோ முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் பார்க்கணும் நினச்சதுக்கெல்லாம் சகுனம் பார்க்குறது வாசலில் போகிறது இப்படி பார்க்குறது அப்படி பார்க்கணும் ஒரு காரியம் பண்ண முடியாது ஒரு இன்னைக்கு பூனை போயிடுத்து நான் நல்ல காரியம் பண்ணணும் நினைச்சேன் பரவாயில்லை இன்னைக்கு சும்மா டிவி பார்க்கலாம்னா அதை விட பெரிய தப்பு பூனைய பார்த்தது கவனமா சொல்ல வேண்டும் நம்ம எவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணாலும் தப்பா புரிஞ்சுக்க அதிகமா இருக்கு சடங்குகளை விட்டு கூடாது அதெல்லாம் ஒழுங்கா பண்ணுவோம் என்ன செய்யணும் அந்தந்த சமயத்தில் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு நான் அதை ஒத்துக்கிறேன் இந்த புரோஹிதர்கள்லாம் இதை சரியா பண்றது இல்லைங்கிற குற்றச்சாட்டு பெருசாக இருக்கு அதனாலதான் சில பேர் என்ன பண்றாங்க சுவாமி நாங்கள் இந்த சிராதம் எல்லாம் பண்றதே இல்லை ஏன்னு கேட்டால் இது அவங்களும் சரியா சொல்றதில்லை எங்களுக்கும் அது நிறைவாகவும் இல்லை அதனால விட்டுட்டோம்னா ஆனா அதுக்கு அதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுடைய பையன் ரங்கன் பையன் இருக்கா அந்த பையன் புரோஹித் காலேஜ்னே ஒன்று ஆரம்பிக்க போறான் அதை ஆரம்பித்து இவங்களையெல்லாம் ஒழுங்காக சொல்லி கொடுக்குற ஒரு முறைக்கு ஈடுபடுத்த போகிறோம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் சரிப்படுத்தத்தான் ஓகே ஏன்னா எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளெல்லாம் சரிப்படுத்த தான் வேணும் ஐயர்களை சரி பண்ணத்தான் ஓகே நாமளும் சரி ஆகணும் ஐயர்களையும் சரி பண்ணி தான் அதாவது அவங்கவுங்க செய்கிறதெல்லாம் ஒழுங்காக செஞ்சால் எல்லாம் நல்லாயிருக்கும் என்னென்னா அவங்க எல்லாம் ஒழுங்காக நம்ம இந்த நம்முடைய கலாச்சாரத்தில் இதெல்லாம் சரியாக செஞ்சோம் ஆனால் மழை ஒழுங்காக பெய்யும் எல்லாம் சரியா தான் இருக்கும் ஆனால் அது உடனே பண்ண முடியாது ஆனால் நீங்க அந்த நம்பிக்கை இழந்துடக்கூடாது யாருமே அந்த நம்பிக்கை இழந்துடாதீங்க இதுல எல்லாம் நிறைய நன்மை இருக்கு அதனால நான் வந்து இதையே சொல்லிட்டு இருக்க போறது இல்லை சடங்குகளை எல்லாம் ஒழுங்கா செய்யறது நம்முடைய தர்மம் அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தான் நிறைய வழி சொல்லணும் ஒரேடியா பேசி முடிக்க முடியாது அது அது தர்மம் அடுத்தது என்னன்னு அதுக்குள்ளயே நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு இந்த சடங்குகளை உட்பிரிவுகள் என்னன்னா இந்த உறவுகளுக்குள்ள சில கடமைகள்லாம் இருக்கு அத்தை செய்யறது மாமா செய்யறது இதெல்லாம் இருக்கு பாருங்க இந்த சீர் செய்யறது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உறவுகளை எல்லாம் வலுப்படுத்துறது அதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் இது மாமா செய்யறது பெரியப்பா செய்யறது சொந்தக்காரங்கள்லாம் அந்த உறவுகள் இருக்கு இல்லையா அதில் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டியது சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டியது சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது டியூட்டிஸ் முதல்ல நான் சொல்றது ரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் இஸ் கால்டு தர்மா ரெண்டாவது என்னன்னா கடமைகள் இந்த உறவுகளுக்குள்ள கடமைகள்லாம் செய்யறது அது ஒரு ஒரு சமூகத்துக்கும் ஒரு ஒரு விதமா இருக்கு அதெல்லாம் இருக்கு நம்ம நாட்டில் அப்படி பல விதமா இருக்கிறத பார்த்து வெளிநாட்டுக்காரங்களாம் ஆச்சரியப்படுறாங்க இப்படியெல்லாம் ஒரு பழக்க வழக்கங்கள் நெறிமுறைகள் இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது இது வந்து மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதற்கான பல்வேறு நெறிமுறைகள் இல்லாட்டி இப்ப சைக்காலஜிஸ்ட் எல்லாம் புரோக்ராம் போடுறதுக்கு தலை தலையிச்சுன்னு இருக்காங்க நமக்கு வாழ்க்கையில புரோக்ராம் போடணும் இல்லையா எப்படி வாழ்றதுங்கிறதுக்கு திட்டமிடணும் இன்னைக்கு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்கு வாழ்ந்து வேற காட்டியிருக்காங்க நம்ம அதை பின்பற்றுலதான் நம்ம சொணங்கிறோம் சோம்பேறித்தனப்படுறோம் அதை ஒழுங்கா பண்ணிட்டா போறோம் நம்முடைய பண்பாடு நன்றாக பாதுகாக்கப்படும் வள்ளுவர் குடிமைங்கிற குடிமைங்கிற ஒரு இயல்லை இதை பத்தி எல்லாம் நல்லா சொல்ற குடியியல்னே பேர் குடிமைன்னு பேர் பெருமை பழைமை அப்புறம் வந்து சான்றாண்மை பண்புடைமை இதிலெல்லாம் நிறைய இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கலாம் அந்த விஷயங்கள்லாம் ஆழமாக அதில் புதைந்து கிடக்கிறது ஆக இந்த உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்குரிய கடமைகளை ஒருவருக்கொருவர் விருப்பு வெறுப்பின்றி முறையாக செய்ய வேண்டும் அதுவும் அறமாகும் மூன்றாவதாக நம்முடைய ஆட்டிடியூட் பாவனைகள் அதுவும் தர்மந்தான் பெயரும் இப்ப நீங்க இந்த சபையில உட்காந்து இருக்கீங்க இருக்கும் பரமேஸ்வரனுக்கு நமஸ்கார அந்த சபையின் தலைவனாக விளங்குகின்ற பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் இப்ப இந்த சபைக்கு பத்தி நான் இந்த இடத்துல உட்காந்து உபன்யாசம் பண்றேன் சொல்றாங்க பாருங்க அவை தலைவருங்கிறாங்க சபாநாயக்கருங்கிற சபாபதி இந்த ஆட்டி பார்க்க முடியாது இப்போ இந்த சபையில இருக்கும் சபையை பார்த்து சொல்லுகிறது சாஸ்திரம் நமோ மகத்யோ நமோ அர்பேப நமோ நம ஆசினே தேவான் பொரு என்னன்னு கேட்டா இந்த சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் நமஸ்காரம் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் சொன்ன அதே கணம் வேத மந்திரம் என்ன சொல்கிறது இங்கு யாரேனும் பெண்கள் இருந்தால் அந்த பெண்கள் கருவுற்றிருந்தால் அந்த கருவினு இருக்கும் குழந்தைக்கும் நமஸ்காரம் எங்க பார்க்க முடியும் அற்பகம் மானோ மகாந்த முத்தமானோ அர்பகம் மான புக்ஷந்த முத்தமான இந்த மாதிரி வேதங்கள் சபைக்கு நமஸ்கூட் பாவனை சபைக்கு நமஸ்காரம் சபையில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் குழந்தைக்கெல்லாம் நமஸ்காரம் இளைஞர்களுக்கு வணக்கம் சொல்றோமே பெரியோர்களே தாய்மார்களே மாணவர்களே குழந்தைகளே இப்படி எல்லாம் வரிசையா சொல்றோம் அது வந்து வேதம் வந்து சாஸ்திரம் வந்து நமஸ்காரமே பண்றது இது ஒரு உதாரணம் அதே மாதிரிதான் அம்மாவை நமஸ்காரம் அம்மாவை வந்து எல்லாம் வல்ல கடவுளும் அம்மாவை ஒண்ணாகுமான்னு பார்த்தா ஆகாது ஆனா நான் அம்மாவான் என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா எனக்கு கடவுள் மாதா தேவவத்பூஜ்யா மாத தேவோபவ பிதா தேவவத்பூஜ்யா அப்பா கடவுளை போன்று வழிபடப்பட வேண்டியவர் ஆச்சாரிய தேவோபவ நானு சொன்னாங்க அதிதி தேவோபவ விருந்தாளியையும் கடவுளான் நினை அப்யாக விஷ்ணு விவேகானந்தர் சேத்தர் தரித்ர தேவோபவ மூர்க்க தேவோபவ எல்லாருக்குமே இது பண்ணு விவேகானந்தர் சொன்னதை நான் சொல்லணும்னு நினைச்சு கொண்டிருந்தேன் அவர் சொல்லுகிறார் முதல்ல போய் பிலாசபி தத்துவம் எல்லாம் பேசாதப்பா முதல்ல சாப்பாட்டுக்கு வழி பண்ணி கொடு ஒருத்தன் பசியோடு இருந்தான்னா அவனுக்கு முதல்ல சாப்பாட்டுக்கு வழி பண்ணு அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு வந்து தத்துவம் தர்மம் எல்லாம் சொல்லு அதுக்கப்புறம் அவன் பசிச்சா கூட தாங்கிப்பான் ஞானவங்கள் அதனால் முதல்ல அதையும் செஞ்சா அதில் இந்த பாவனைகள் இந்த பாவனைகள்லாம் தர்மம் என்று சொல்லப்படும் வளர்க்காவியும்ப மயில கும்படுற எலிய கும்பிடற அப்படின்னா எங்களுக்கு வந்து சர்வம் ஈஸ்வரமயம் பாவனை ஈசான சர்வ வித்யான ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோ காக்கை சிறகினிலே நந்தலாலா கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா அப்படி எல்லாம் பாட்ட பார்வனே கேட்கும் ஒலியல் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலால் இதெல்லாம் பாவனை எல்லாம் பாவனை அந்த பாவனையை நிறைய டெவலப் பண்ணணும் நம்ம எல்லாம் தப்பாகவே பார்க்கறோம் சரியான பார்வையே இல்லை நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை போய் யார்கிட்டையாக சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க ஆனால் ஒரு தப்புன்னு சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம்மா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்மா ஏன் நல்லதை சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் தப்பாக சொன்னால் மாத்திரம் அதை உடனே ஒத்துக்கிறேன் அப்படின்னா என்னென்ன நம்ம நம்ம எதா அகம் அஸ்மி ததைவ சர்வா நான் எப்படி இருக்கேன்னா அப்படி எப்பவுமே பாருங்க நீங்க ஒருத்தரை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை ஒருத்தட்ட சொன்னீங்கன்னா அவங்க உடனே அதை நம்புறது இல்லை ஆனால் ஒருத்தரை பத்தி மோசமானதுன்னு அபிப்பிராயத்தை சொல்லுங்க உடனே நம்பிடுறாங்க இது இது புத்தி தோஷம் நம்முடைய புத்தியில் இருக்கிற பெரிய தோஷம் இது அது நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை ஏன் அப்படி சரி ரெண்டையுமே நீங்கள் வந்து எடுத்து சரி ஒருத்தர் நல்லதுன்னு சொல்லிட்டதுனால அது நல்லதா இருக்கும்னு அர்த்தம் இல்லை கெட்டதுன்னு சொல்லிட்டதுனால அவரோட பாவனையில இருக்கலாம் ஏன் இருக்காது ஒருத்தர் ஒருத்தருடைய பொறுத்து இருக்கு அதனாலதான் கடவுளா பண்ணேன் அது வேற விஷயம் ஆனா எல்லாத்தையுமே ஈஸ்வரனா பாவனை பண்ணேன் மரத்தை எல்லாம் இது பண்ணேன் அது அஸ் எல்லாம் சொல்றாங்க அஸ்வத்தோவட்டூர் மந்தார கல்ப திருமௌ ஜம்பு நிம்ப கதம்பூதர விராச்சயரிணேயுதா பிரதிதினம் விபிராஜனே ரம்யம் சைத்திரந்தம் வந்து மங்களம் நிறைய இருக்கு அன்னைக்கு கங்கை சொன்னேன் நதிகளை பத்தி சொன்னேன் நிறைய சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம் அப்படி எல்லாத்தையுமே தேவதைகள் எல்லா சர்வத்தையும் இது வந்து மனசு நல்லாயிண்டே இருக்கும் தினமும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது மனப்பழக்கம் இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு அனுஷ்டிச்சு மனச பக்குவப்படுத்திட்டோமான சொல்லுகிறது மனதேவ மனுஷியான காரணம் பந்த மோட்சயோ உன்னுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் ஓம் மனசுதான் பா இதே மனசுதான் குற்றம் குறைய பெருசா நினைக்கிறது அதே மனசுக்கு சரியான புத்திய கொடுத்துட்டா அது எல்லாத்தையுமே நல்லதாவே பார்க்கறது ராமகிருஷ்ண பிரம் சார் சொன்ன மாதிரி கழுப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா கருப்பாத்தான் தெரியும் செகப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா சிகப்பா தெரியும் வெள்ள கண்ணாடி போட்டு பார்த்தா வெள்ளையா தெரியும் எல்லாம் நம்முடைய திருஷ்டில இருக்கு ஆகையினால சரியான பாவனைக்கு பேர் தர்மம் அறம் அறங்கிறத பத்தி நிறைய கடவுள் சிந்திக்கிற வாய்ப்பை நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்க அறம் என்கிற பெயரில் எவ்வளவெல்லாம் சிந்திக்கிறோம்னு பாருங்கோ பகவானோட மகிமே அது ஆக இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் தர்மம் தான் அதெல்லாம் நிறைய நம்ம பாவனைகளையெல்லாம் வளர்த்திக்கணும் இந்த வீடு கடவுளுடையதுங்கிறது ஒரு பாவனை நம்ம சாப்பிட்ற போது பகவான் இதை கொடுத்துருக்கார் இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் வந்தார் அவருக்கு சாப்பாடு இருக்குமானு தெரியல இருக்குதுன்னு சொன்னாங்க சரி சாப்பிடுமோ சொன்னோம் அவர் சொல்கிறார் இன்னைக்கு அந்த அரிசியிலலாம் ஒன்று ஒன்றுலேயும் என் பேர் எழுதியிருக்குன்னார் பாவனை பாருங்கள் வடநாட்டில் சொல்லுவாங்க இன்னும் ஒன்று ஒரு ஒரு அரிசினே இது உனக்குன்னு எழுதியிருந்தால் அந்த அரிசி உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போனார் அப்போ இதில் இருந்து என்ன தெரிகிறது இதான் பாவனை பாவனை இது நிறைய டெவலப் பண்ணணும் நாம் இந்த ஆட்டிடியூட் சரியாக இருக்கணும் இப்போ இது கூட இதை இதை பற்றி ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க ராமகோபாலன்ஜி தான் இது சொன்னாராம் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லையாம் அது வந்து உலகத்திலேயே இருபத்தி ஒரு பேருக்கு தான் அந்த வியாதி இருக்கான் அதில் அந்த வியாதி அந்த பையனுக்கு இருக்கான் இந்த ஊரில் அந்த வியாதிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கான் அதை வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இவர்கிட்ட சொன்னபோது ராமகோபாலன்ஜி அந்த ஆட்டிடியூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியம் பாருங்கள் அந்த ஆட்டிடியூட் எப்படி பாசிட்டிவ் அதாவது என்னது பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இது அவன் பாவம்னு சொல்லலை சாதாரணமாக என்ன சொல்லுவோம் உங்கள் கர்ம பலன் உங்களுக்கும் கர்ம பலன் அவனுக்கு ஒரு கர்ம பலன் ரெண்டு கர்ம பலன் சேர்த்து வச்சிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக ஆனால் இவரோட ஆட்டிடியூடை பாருங்கள் ராமகோபாலஞ்சியோட ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூட் அவருக்கு சொன்னோடனே அவருக்கு அந்த ஆட்டிடியூடு ஒர்க் பண்ணிடுச்சு அதுதான் கிரேட்னஸ் என்ன சொல்லியிருக்கார் இந்த பாருங்கள் இப்படி ஒரு வியாதி வந்து இந்த இவ்வளவு செலவு பண்ணி குணப்படுத்தணும் உங்களுக்கு கொடுத்திருக்காட்டியூட் உங்களுக்கு புரியுதா அந்த வாய்ப்ப பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு இந்த இந்த வியாதியை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணி பண்ணணும்னு ஒரு நிலைமைய அவனுக்கு உண்டு பண்ணிருக்கார் அந்த பையனுக்கு அந்த ரூபாய செலவு பண்ற ஒரு பாகியத்தை பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கார் நினைச்சு எல்லாமே இன்னொன்னு சொல்றேன் இப்போ ஒருத்தர் இருந்தார் டெல்லியில சங்கர் ஐயர் ஒருத்தர் அவர் எல்லாரையும் யாத்திரை கூட்டிகிட்டே போவார் இந்த யாத்திரைக்கு கூட்டிக் கொண்டு எல்லா இடத்தையும் தரிசனம் நூத்து கணக்கான தடவை எல்லாரையும் பத்ரிநாத் கேதார்நாத் அமர்நாத்லாம் கூட்டிகிட்டு போவார் அவர் என்ன பண்ணார் ஒரு தடவை ஒரு ஒரு பத்து பேரை ஒரு இடத்துல வந்து கேதார்நாத்ல இந்த கௌரி குண்டுல ஒரு ரூமை கொடுத்து இதுல எல்லாரும் படுத்துங்க நேரம் இதுல எப்படி படுக்கிறது பத்து பேர் அப்படின்னாங்க போன தடவை முப்பத்தஞ்சு பேர் படுத்தாங்க நேரம் அப்ப உடனே எப்படி மாறுது பாருங்க எல்லாரும் அப்படியா சரி சரி படுத்து நமக்கு ரொம்ப பாக்கியம் முப்பத்தஞ்சு பேர் நம்ம பத்தே பேர் தான் சந்தோஷப்படுத்தி விட்டு விடுறது சங்கரைய லாஜிக் பேர் வச்சிருக்கேன் நான் எப்படி பாருங்க பாவனையை மாத்தி விட்டு அந்த பாவனையை மாத்திவிட்டா அந்த பாவனை நமக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்கிறது ஆகவே தர்மா பாவனை என்பது தர்மம் இந்த பாவனையை வளர்த்திக்கணும் நல்ல நல்ல பாவனைகளை எல்லாம் நாள்தோறும் வளர்த்திக்கணும் ராமகிருஷ்ண பிரமஸர் சொல்றார் நீ ஆண்களை எல்லாம் சிவஸ்வரூபமா பாரு பெண்களை எல்லாம் பராசக்தி ஸ்வரூபமா பாருங்கிறார் பாவனை அதெல்லாம் பண்ணணும் ஒண்ணு அப்புறம் அடுத்தது என்னன்னா இதுதான் இனிமே பெருசு நல்ல குணங்கள் இருக்கு பாருங்க தர்மம் திருக்குறள் அதுக்கு ஏராளமா இருக்கு அன்புடைமை ஒழுக்கமுடைமை நடுவு நிலைமை செய்டிலாம் நிறைய பண்புகள் இருக்கு பாருங்க இந்த பண்புகள் தர்மம் பண்புகள் தர்மம் இப்படி உங்களுக்கு நான்கு சொல்லிட்டேன் சடங்குகள் அறம் என்று அழைக்கப்படும் சடங்குகள் அறம் என்று அழைக்கப்படும் கடமைகள் அறம் என்று அழைக்கப்படும் நமக்கு வகுக்கப்பட்டுள்ள கடமைகள் அறம் என்று அழைக்கப்படும் மூன்றாவதாக பாவனைகள் அறம் என்று அழைக்கப்படும் பிறகு பண்புகள் அறம் என்று அழைக்கப்படும் நேற்றுக்கு அவா வெகுளி இன்னாச்சல் சொன்ன பாருங்க அதே தான் நான் கொஞ்சம் விரிவா சொல்றதுக்காக சுருக்கமா சொல்றேன் வழக்கமா சொல்றதான் பெரியவங்க எல்லாம் காமம் மோகம் மதம் மாத்தர்யம் என்று சொல்லக்கூடிய குணங்களை ஜெயிக்கிறது தான் தர்மம் அத வாழ்நாள் ஜெயிக்கணும் இந்த காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம்னு சொல்றது காமம்னா பேராச காமம்னா ஏதோ பாலுணர்ச்சின்னு மாத்திரம் இல்லை பாலுணர்ச்சி அதுல ஒரு அம்சம் அல்ல காமம்னு சொன்னா பேராசை எல்லாத்தையும் அனுபவிக்க எல்லா பணமும் எனக்கே வேணும் எல்லா நகையும் எனக்கே வேணும் எனக்குத்தான் எனக்குத்தான் சொல்லி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கூட்டி பூட்டி வச்சுன்னு வெளியில திண்ணில படுத்துக்கிறது இந்த உடம்பை விடவா பெரிய சொத்து பாருங்களேன் ஜனங்களுக்கு எவ்வளவு அறியாம இந்த உடம்பு தானே உயர்ந்த பொருள் இந்த உடம்பை காட்டிலும் உயர்ந்த பொருள் கிடையவே கிடையாது இந்த உடம்புக்கு தாம் பணம் இந்த உடம்புக்கு தான் துணி இந்த உடம்புக்குத்தான் நகை இந்த உடம்புக்குத்தான் வீடு இந்த உடம்புக்குத்தான் உறவுகள் இந்த உடம்புக்கு தான் எல்லாமே ஆனா மனிதன் உடம்பை சரியா கவனிக்கிறது சொன்னாங்க அதாவது வெல்த்துக்காக ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணி வெல்த் பண்ணான என்ன வெல்த்துக்காக உடல் நலத்தை கவனிக்காம பணம் பணம்னு பேயா அலைஞ்சு உடம்ப சரியா கவனிக்காமல் அப்புறம் கடைசியில் என்னாச்சு போச்சு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா போயிடுச்சு பாருங்களேன் இது புத்திசு எல்லாரும் வந்து ஜனங்களெல்லாம் கவனிக்காம இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா எண்ணி துணிக கருமம் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறாங்க பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் அரசியல்வாதிகளும் எல்லாம் போட்டுக்கிறாங்க இந்த உடம்பை காட்டிலுமா உயர்ந்தது எவ்வளவு புனிதமானது இந்த உடம்பு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிறாங்க தேகஹா தேவாலயான்னு சொல்றாங்க இதுக்குத்தான் பணம் இதெல்லாம் பெரியவங்க சொன்னாங்க கைக்கு ஆபரணம் என்ன தெரியுமா வைர வளையல் இல்லை அதுக்கெல்லாம் கைக்கு ஆபரணம் என்ன கங்கணமான் அதெல்லாம் இல்லை நம்ம ஒரு செயின் போட்டுதான் நமக்கு என்னவோ மதிப்பு வரும்னு நினைச்சுட்டு இருக்கோம் அது ஒரு பிரமே இப்ப போடுனதுக்கு பிறகு கவனிக்காமல இருக்கீங்க பார்க்கணுமா பார்க்கணும் சில பேர் அடிக்கடி அந்த செயினை இப்படி இப்படி கையை ஆட்டிப்பாங்க ஒரு வியாதி அடிக்கடி இப்படி வேற நகையை வேற இப்படி திருத்திப்போம் இல்ல என்னது வியாதி ஹஸ்தசிய பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம் ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் பூஷண்கி பிரயோஜனம் தெரியும் சொன்னாங்க இந்த கைக்கு அழகு என்னன்னா தானம் பண்றதுப்பா சொல்ல அழகு என்னன்னா நல்லா தானம் பண்ணி இருக்கிறத கூடு கையிலோ முடிஞ்ச வரைக்கும் கூடு காதுக்கு என்ன பூஷணம்னா நிறைய திருக்குறளை பெரியவங்க கிட்ட கேக்குறது தேவாரம் திருவாச்சகத்தை காது குளிர கேட்கறது நிறையால் தோற்கு ஆகையினாலும் என்னதான் அணிகலன் கேட்டன் ஸ்ரோத்ரஸ பூஷணம் சாஸ்திரம் அந்நேகி பூஷணைகி கிம் பிரயோஜனம் என்னதான் நீங்க என்னதான் வஸ்திரம் பிரமாதமா கட்டி எல்லாம் பிரமாதமா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுண்டு விஷயம் மகத்த சரியா தெரியலன்னு வச்சுங்களேன் போட்டுக்க வேண்டாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சிம்பிள் ட்ரெஸ் இருந்தா கூட போறோம் ஆனா வித்தியை இருந்தா அதுதான் உயர்ந்தது பெரியவங்க கேயூரா நிபூஷயந்தி புருஷம் ஹாரான சந்திரோஜ்வலா ந ந விலேபனம் ந குசுமம் நலங்கிருத்தா மூர்தஜா வா அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க அதாவது அந்த காலத்துல ஆண்களும் நிறைய நகை போடுவாங்க எப்படி அந்த வியாதியில இருந்து ஆண்கள் தப்பிச்சுட்டாங்க சும்மா பேரு ரொம்ப லேசா தட்டுவோம் அவ்வளவுதான் கேயூரான விபூஷயந்தி புருஷம் இந்த அந்த காலத்துல ஆண்கள்லாம் தோல்ல வந்து இந்த நகை போட்டுக்குவாங்களாம் கேயூரான விபூஷயந்தி தோல் வலைகள் வலைகள் அந்த பாத்திரிக்கோம்லேயே அந்த சினிமா டிராமால எல்லாம் போடுறாங்க இல்லையா அப்படியெல்லாம் போட்டுன்னு வர்றது கேயூரான விபூஷயந்தி புருஷம் அது இல்லையா நான் ஹாரான சந்திரோஜ்வலா அப்படி சந்திரனை மாதிரி ஜுவலிக்கிற ஹாரம் இல்லப்பா நான் ஸ்நானம் பண்ணீரை விட்டு கொஞ்சம் சந்தன ப சந்தனத்தை சந்தன தைலமெல்லாம் விட்டு குளித்து உடம்பெல்லாம் வாசனை எல்லாம் போட்டுக்கிறது இல்லை ந ஸ்நானம் ந விலேப்பனம் சென்ட்டு பூசிக்கிறது இல்லை நாலங்கிருத்தா மூர்த்தஜா அவர் சொன்னவர் வந்து பெரிய ராஜா மகாராஜா அதனால மூர்தஜான கிரீட்டம் இல்லை அழகு அவர் சொல்லிக்கிறார் அவர் தனக்குத்தானே சொல்லிட்டார் போல் இருக்கு கேயூரான விபூஷயந்தி புருஷம் ஹாரான சந்திர பர்தரியோட ஸ்லோம் இது ஹாரான சந்திரோஜ்வலா ந விலேபனம் அந்த காலத்துல புஷ்பங்கள்லாம் போட்டு படிப்பு தான் மனிதனை அழகுபடுத்துகிறது கல்விதான் மனிதனுக்கு அழகை தருகிறது கல்வி என்னதான் தராது வித்யா நாம நரசம் அதிகம் வித்யா பிரச்சன குப்தம் தனம் சமலங்க ஒரு மனிதனை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அலங்கரிப்பது படிப்பு தான் மற்ற பூஷணங்கள்லாம் அது அழி உண்டு பூஷணம் பூஷணம் இந்த விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றங்கிற குரலுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு உரை படித்தேன் நிறைய படிக்கிறோம் அப்பப்போ அதெல்லாம் சொல்றதுக்காக சொல்றேன் உங்களுக்கு கேடு இல்லாதது கேடு இல்லாததுன்னா கெட்டு போகாதுன்னு ஒரு அர்த்தம் படிச்சிருக்கோம் அவர் ஒன்னு சொல்ற ஒரு பணக்காரன் பெருசாக பணக்காரனானால் நிறைய பேரை ஏழை ஆக்கணும் பல பேரை ஏழை ஆக்கித்தான் ஒருத்தன் பணக்காரனாக முடியும் அது ஒரு அர்த்தம் அப்படி இல்லாமலும் உண்டு சிலதெல்லாம் உண்டு பெரும்பாலும் அப்படி சொன்னால் பலரை பலரை பலரை ஏழை ஆக்கித்தான் ஒருத்தன் பணக்காரன் ஆகணும் ஆனால் பல முட்டாளாக்கி ஒருத்தன் அறிஞனாகணும்னு அவசியம் இல்லை முட்டாடாக்கி ஏன்னா பல அறிவாளாக்கி அறிவாளிகள் ஆக்கி இருப்பான் அதனால கேடு கேடு இல்லைங்கிறதுக்கு இப்படி ஒரு பொருள் சொல்றார் வாரியார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் ஆபரணம் இல்லை இதுதான் ஆபரணம்ங்கிறதுக்கா இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன் ஆக தர்மத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல இந்த குணங்கள் விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம் கா பேராசைங்கிறதுல போய் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிருக்கோம் நாம பேராசை பிடிச்சிருக்கு அதுக்கு வந்து நம்ம நேற்றுக்கே சொல்லிட்டேன் திருப்திய பழகணும் இவர் சொல்றார் பதஞ்சலி ஒரு மனிதன் தியானத்தில் வெற்றி அடையணும்னு சொன்னா அவனுக்கு முதல்ல இருக்க வேண்டிய குணம் சந்தோஷ சந்தோஷ தபஸ்வாத்தியாயஸ்வர பிரணிதானி இருக்கிறது போரும் உள்ளதே போதும் ரெண்டு மூணு தடவை சொல்லியாச்சு ஆ திருப்தி தான் முதல்ல அது வந்து அது தர்மம் திருப்தியோடு இருப்பது தர்மம் திருப்தியோடு இருப்பது அறம் அதோடு நீங்கள் எழுதணும் ஒன்றுனா எழுதிக்கணும் திருப்தியோடு இருப்பது அறம் பொறுமையோடு இருப்பது அறம் குரோதம் பொறுமையோடு இருப்பது அறம் பொறுமைங்கிறது பல விஷயத்தில் இருக்கணும் உடனே வந்து எல்லாம் கிடைச்சிடாது படிப்புங்கிறது கொஞ்ச நாள் படித்தா தான் பொறுமையாக படிப்பு வளரும் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் அப்படி எல்லாத்துலையுமே பொறுமை தேவைப்படுகிறது பொறுமைங்கிறது பல விஷயத்துக்கு தேவை சுகது சகிச்சுக்கிறதுக்கும் பொறுமை வாழ்க்கையில முன்னேறி மேல வர்றதுக்கும் பொறுமை வேணும் பல விஷயங்கள்ல நமக்கு பொறுமை வேணும் ஆஹ் பொறுமைங்கிறது ஒரு அறம் அதனால தான் வள்ளுவர் அதுக்காக ஒரு பொறையுடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சுட்டார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றி அப்படி பொறுமை பழகிறத பத்தி சொல்லுகிறது அது அறம் அறத்தான் வருவதே இன்பம்னா என்ன நிறைவாகி அறத்தான் வருவதே இன்பம் பொறுமையாகி அறத்தான் வருவதே இன்பம் அப்புறம் வந்து லோபம் லோபம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம பொருளை வச்சுக்கிட்டு அதாவது இன்னும் நிறைய பணம் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் காமஹான் செலவழிக்கவே மாட்டேன்னு உலகத்திலேயே அவர் தானா அது எப்படின்னா அவர் தானும் தொடாம இன்னொருத்தரும் கொடுக்காம கையே படாம வச்சுட்டு போயிடுறா இன்னொருத்தர் வந்து எடுத்துக்கிறான் அதனால கிரேட்டஸ்ட் டோனர் யாருன்னா கஞ்ச மகா அவருக்கு பார்த்தா லோபின்னு பேர் இந்த லோபிக்கு எதிர்ப்பதை என்ன தெரியுமோ தானம் லோபத்துக்கு எதிர்ப்பதும் தானம் கொடுக்கறது எல்லாம் ஒன்றும் குறையாது உண்மையா நம்ம பண்ணினா பகவான் ஒரு குறையும் வைக்க மாட்டார் அதுக்காக வேண்டி நான் வந்து என்ன ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைனு ஒரு குரல் இருக்கு அது ஆட் அளந்து அளந்து போ போட்டாலும் அளந்து போடுன்னு ஒரு பழமொழி இருக்கு அதனால தானம் வந்து பண்றதுங்கிறது கீதையில பகவான் சொல்ற சொல்லி தத்தான சாத்விகம் அந்த காலத்துல தானம் எல்லாம் ரொம்ப விசேஷமா வச்சிருந்தாங்க இப்ப இந்த மகாமகம் எல்லாம் நடக்க போகுதே தானம் பண்ணுவாங்க அந்த அமாவாசை என்னைக்கு ஒரு நதிக்கரையில ஒரு பண்புள்ளவனுக்கு பயன்படுத்துகிறவனுக்கு அறிஞ்சு மந்திரம் சொல்லி கொடுக்குறதுக்கு பேர் தானம் இப்போ தானமே நாங்களே ரெண்டாக பிரிச்சு விட்டோம் வைதிக தானம் லௌகிக்க தானம் வைதிக தானம்னா என்ன தெரியுமோ ஒரு ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு இப்போ ஒரு தானம் கொடுக்குறதுனா அந்த காலத்தில் சம்பிரதாயம் தானம் வாங்குறவரை வாங்க சொல்லி அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி நம்மக்கிட்ட தானம் வாங்கிக்கிறாரு அது பெரிய விஷயம் அது அதனால அவர் வாங்கன்னு சொல்லி அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரு சந்திரமூமெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளை வந்து எதை எந்த பொருளை கொடுக்குறோமோ வஸ்திர தானம் புஸ்தக தானம் கோதானம் எத்தனையோ தானம் இருக்கு இந்த தானங்களையெல்லாம் பண்ணும் பொழுது அறுபத்தி நாலு தானம் இருக்கு அந்த தானங்களை எல்லாம் கொடுக்கறப்போது அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்குங்கிற தேசே காலேஜ பாத்ேச்சம்ன தான் இந்த எல்லா தானமும் வாங்குறவன் உட்கார்ந்து அதுதான் தர்மம் கன்னியகா தானம் ஒரு தானம் மாத்திரம் தான் வாங்கிறவன் நின்றுகிட்டு வாங்கணும் கொடுக்கறவன் உட்கார்ந்துட்டு கொடுக்கணும் நீங்க பார்த்துருக்கலாம் இது நான் வந்து சில இது பிராமின் கல்ச்சரில் இருக்கு ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இது நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்கள் சில பார்த்துருக்கலாம் அந்த கொடுக்குறவர் வந்து தானம் கொடுக்கிறவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளைய மகாவிஷ்ணுவா நினைச்சு அவர் ஒரு ஆசனத்தில் உட்காந்து வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அதுக்கு பிறகு அந்த தானம் கொடுக்குற சமயத்தில் அவர் நின்னுப்பார் அவர் நிற்பார் அவர் இந்த பையன் வாங்கிக்கிற பையன் தானம் கன்னியாக தானம் வாங்கிக்கிற பையன் கையை அடியில் வச்சுப்பான் அந்த பொண்ணோட கையை மேலே வச்சு அதில் பழம் வச்சு அதில் தான் வரதட்சிணை அந்த தட்சிணை கொடுக்கணும் வரதட்சிணை கொடுக்காம இருக்கிறது பார்ப்போம் வரதட்சிணைங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறது பார்ப்போம் அதுவே அந்த நேரத்தில் அந்த பழம் இருக்குது ரெண்டு வாழைப்பழம் வச்சு அந்த வாழைப்பழத்துக்குள்ளே தங்க காசு ரொம்ப வசதியாக இருந்தால் தங்க காசு இல்லாட்டி நம்ம ஒரு ரூபாய் காயின் இல்லாட்டி அஞ்சு ரூபாய்க்காயின் எதையோ வச்சு இது பண்ணி அதை அந்த அம்மா தண்ணி விட இந்த ஐயா கையில் அந்த குழந்தை அந்த பொண்ணு அப்பாவோட மடியில் அந்த பொண்ணு சம்பாம் வந்து ரொம்ப உயர்ந்த பண்பாடு கன்னியகாதான கன்னியகாதானம் பண்ணலாம் பெரிய பாபம் நினைச்சுதான் சீத கிடைச்சா இந்த கன்னியாகம் பண்றதுங்கிறது உத்தமமான தானமா சொல்றாங்க தர்மமா சொல்லி இருக்கு அமாவாசை வந்தா பௌர்ணமி வந்தா இதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு செக் எடுத்து சாரதா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த டிரஸ்டுக்கு ரூபா கொடுக்கறோம் வச்சு வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் ஏதோ இதுக்கு பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி டைப்பில் பண்ணிட்டு இருக்கோம் அது லௌக்கிகமாக பண்ணுறோம் அதுலேயும் பக்தி ஸ்ரத்தையெல்லாம் இருக்குது ஆனால் மந்திரபூர்வமாக பண்ணுறதில்லை இந்த மந்திரம் சொல்லி அதெல்லாம் பண்ணி பண்றதில்லை ஆனாலும் எப்படியோ சரி வைதிகமாகவோ லௌகிக்கமாகவோ நம்ம என்ன பண்ணுறோம்னா தானம் பண்ணணும் நம்ம இந்த லோப புத்தி போகணும் இந்த வச்சுக்கணும் வச்சுக்கணுங்கிற எண்ணம் போகணும் இந்த பொசசிவ்னஸ் பெறுவது எதற்காக வழங்குவதற்காக தனம் தர்மார்த்தம் சொல்லிட்டாங்க தனம் தர்மார்த்தம் தர்ம சித்த சுத்தியர்த்தம் தர்மத்துக்காக தர்மம் மன தூய்மைக்காக ஒரு இடத்துல ஆதிசங்கர் ஆகவே காமம் குரோதம் லோபம் மோகம் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் தானமாகி அறத்தால் வருவதே இன்பம் இப்படி எழுதிங்க ஒண்ணுன்னா எனக்கு என்ன மூடு வருது இப்போ சொல்றது நிறைவாகி அறத்தால் வருவதே இன்பம் பொறுமையாகி அறத்தால் வருவதே இன்பம் தானமாகி அறத்தால் வழங்குவதாக வழங்குவது என்கின்ற அறத்தால் வருவதே இன்பம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் மாத்திரம் இல்லை நம்முடைய திறமை நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கோ நம்முடைய தனித்தன்மையை மறைத்துக் கொண்டு நம்முடைய சிறப்பு தன்மையெல்லாம் சமுதாயத்துக்கு வழங்குவது தலை மேலான அறம் நம்ம யாருன்னு காமிச்சுக்கணும்னு விசேஷம் கிடையாது அது இப்ப இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி இருக்கு எல்லாத்துலையும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு ஆனால் நம்முடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த வேண்டியது இல்லை நம்முடைய சிறப்பு தன்மையை சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும் வாரி வாரி கொடுக்கணும் கொடுக்க கொடுக்கத்தான் இறைக்கும் வரும் நாங்கள் எல்லாம் வரும் பகவான் கொடுப்பார் எப்படி வந்தது இந்த ஸ்தாபனங்கள்லாம் ஒரே தபஸு தான் தப்போ பலம் தான் அதனால ஜனங்களுடைய அந்த தப்போ பலத்துக்கு கிடைச்ச பிரயோஜனம் தான் பொறுமையா அந்த தானமாகி அறத்தால் வருவதே இன்பம் மோகம்னா என்னன்னா மோகம்ங்கிறது அவிவேகம் விவேகமாகி அறத்தால் வருவதே இன்பம் விவேகம்னா என்ன எது நல்லது எது கெட்டதுங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா விவேகம்னு சொன்னா பகுத்தறிவு பகுத்தறிவாகி அறத்தால் வருவதே இன்பம் திருக்குறள் நம்முடைய பெரியவங்க சொன்ன பகுத்தறிவு பெரிய தடவை பகுத்தறிவு ரெண்டு பகுத்தறிவு இருக்கு இப்ப நாங்க சொல்ற பகுத்தறிவு உண்மை பகுத்தறிவு நான் சொல்றேன் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க வந்தா வந்துட்டு போறாங்க நமக்கு என்ன உண்மை பகுத்தறிவு போலி பகுத்தறிவு உண்மை பகுத்தறிவு போலி பகுத்தறிவு தன்னை தானே தெரியாமல் ஏமாற்றிக்கொள்ளும் பகுத்தறிவு உண்மையான பகுத்தறிவு என்னன்னு கேட்டா இதுதான் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சு திருக்குறளை எல்லாம் படிச்சு முறையாக விவேகத்தோட இருக்கிறது அந்த விவேகமாகி அறத்தால் வருவதே இன்பம் மதம்னு சொல்லி இருக்கு அதை பற்றி பிறகு நான் விளக்கிறேன் பணிவாகி அறத்தால் வருவதே இன்பம் அழுக்காராமையாகிய அறத்தால் வருவதே இன்பம் அழுக்காறு இல்லாத தன்மைக்குத்தான் அழுக்காராமைன்னு பேர் ஆக பொறாமை இல்லாத தன்மையாகிய அறத்தால் வருவதே இன்பம் மேலும் அறத்தால் வருவதே இன்பம் பற்றி சிந்திக்க வள்ளுவரும் திருவருளும் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவிலே இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேதப்பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஹரி ஓம்